அவர்கள் அறிவித்திருந்தார்கள் நாங்கள் இடங்களில் ஏறினால் அதாவது அல்லாஹு அக்வர் கூறுபவர்களாகவும் பள்ளமான இடங்களில் இறங்கும் போது தஸ்பீர் அதாவது சுபானந்தா கூறுபவர்களாகவும் இருந்தோம் இரண்டு ஒன்பது ஒன்பது மூன்று